வருத்தது அப்புறம் அப்படியே எல்லாம் சோர்ந்து கிடக்குது இப்படி கிடக்குதுதான் அந்த பண்டிகை குட்டிகள் இப்படி இருக்கிறதுக்கு யார் வர்றது யார் வர்றது மனிதன் இப்படி இருந்தாலே யார் வர்றதுங்கிற கேள்வி வந்து இருக்கு அதனால பண்டிகுட்டி அந்த மாதிரி என்ன பண்ணும் இதுக்கு எல்லார் கண்ணிலையும் படல ஒருத்தர் கண்ணில் பட்டுது அந்த இன்னவாறு இவை எல்லை வேல் வல்ல தென்னராகிய தேவர்கள் தேவர் அங்கையற்கோடும் பார்த்தார் சுக்கநாதர் பாவம் பா காட்டில் ஆணும் போய் பெண்ணும் போயிருக்கு இதுன்னு சின்னக்குடி கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னா பரவாயில்ல தானா சமாளிச்சுக்கும் வளராத சின்னஞ்சிருக்கு இது யாருப்பா காப்பா என்று கருதி அம்மா வா அப்படின்னா ஏன்னா அம்மா இல்லாம ஐயா வரவே மாட்டார் வரவே மாட்டார் அதனால அந்த அம்மாவோடு கூட பொறுப்படுற மின்ன காட்டில் யார் வரும்படியா பணித்தார் வந்து ஏன மென்பல் உருக நோக்கி இறங்கினார் இச்சையான அன்பு தந்து உயர் அகற்றுவான் இன்ற மான்வன் மாணவன் உடைப்பேரையின் வடிவெடுத்து அம்மாவோட வந்தார் ஆனா அம்மாவை அப்படியே உட்கார வச்சுட்டு தான் வடிவெடுத்தாராம் எந்த வடிவு பெண் பன்றியாக வடிவெடுத்தார் பெண் பன்றியாக இருந்து எடுத்தாராம் எடுத்து பாலும் கொடுக்கப்படுற அது ஒரு கருத்தை அன்புடை பெண் பேடையின் வடிவடுத்த அந்த அந்த பெண் அந்த பிள்ளையாகிய பண்டிகளுக்கெல்லாம் இருக்கிற துன்பம் கலங்கும்படி அவர் வந்தாரான் எனவே துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்று சொல்லுமாறே துன்பத்திற்கு துன்பமே துணையாயினு நீங்க அப்படி நீக்கிவிட்டு கிட்டு தன் தாய எதிர அப்படியே போடுது பெண் பண்டியாய் நிக்குது நின்று உடனே இதுவரைக்கும் இந்த பண்டிகூட்டிகள் அங்கேயும் அப்படியே ஓடி ஆடி அழா அளவு சுண்டு கிடந்தது பார்த்தது ஆ அம்மா வந்துட்டாங்க என்று கருதி தாயெதிர குட்டியும் கிட்டியும் முற்றுகின்றன மோப்பன முதுகுரத்தாவி எட்டுகின்றன கால் விசைத்து எறிவன நிலத்தை வெட்டுகின்றன குதிப்பன ஓடுவீழ் இப்படி தாயை கண்ட பன்றிகள் என்னென்னவெல்லாம் செய்யும் என்பது ஒரு பாடம் அந்த பல காலத்துல இருக்கிற கவிஞர்களுக்கு இருந்த அமைப்பு இன்னைக்கு யாராவது பன்றி மெய்ப்புன்ற அந்த தொழிலுடைய கேட்டா தாய் பன்றி வந்தேன்னா குட்டி என்ன பண்ணுவோம்னா அது என்னங்க ஓடுங்க மேலே ஏறி குதிங்க தழுவுங்க சரிங்களா அதுதான் இங்க இருக்கு அதான் இங்க இருக்கு இப்படி எல்லாம் செய்துதான் செய்துவிட்டு ஏனம் இன்னமும் காண்பரிதாகிய ஏனமானமை மகிழ்த்திட ஏற்கனவே ஒரு பன்றி தேட இவர் இருந்தார் இப்ப தான் பன்றியாய் வந்து இதுக்கு ஆறார் மறப்பாரா ஏற்கனவே ஒரு பன்றி தேடமும் கான்பரியராயிருந்த பெரியவர் தாம் ஒரு பெண் பன்றியாய் வந்து இந்த குழந்தைகளுக்கு இப்ப வந்தார் அரிய மயிர் முகிழ்த்திட தழுவி மோந்து அருளின் அருத்தி அறுத்தி பந்திரனும் ஞானமும் பெரும் தகையும் நற்குணங்களும் நல்கா அது பண்டிக் குட்டிக்கு முளை கொடுக்கின்ற பொழுது பன்றி நாய் இந்த பூனை போன்ற மிருகங்கள் எல்லாம் தான் நின்றவாறு பால் கொடுக்க முடியாது பசு நின்றவாறு பால் கொடுக்கு எருமையை நின்றவாறு பால் கொடுக்குது கொட்டகம் மற்றதெல்லாம் இது நின்றவாறு பால் கொடுக்கணும் படுத்துக்கிட்டு பால் கொடுக்கணும் அப்படி எல்லாம் படுத்தும் பால் கொடுத்தார் பால் கொடுத்தாராம் பால் கொடுத்தவனே உண்மையா மற்ற சாதாரண அந்த தாய்ப்பால் பண்டிகையின் பாலா இருந்தா உண்மையான பண்டியின் பாலா இருந்தா பசிதான் அடங்கும் இது ஞான பண்டியாய் ஞானமே வடிவாயிய நாயகன் இயல்பை நீயமா இசைத்துமென்றோ சிங்கமகனும்னும் ஏண்டாண்ணா ஞானமே வடிவாக இருக்கின்ற பெருமானுடைய இயல்பை கேவலம் நீயனானுமா சொல்ல முடியும்பா என்றெல்லாம் சொன்னார் அதுபோல ஞானமே வடிவாகிய அந்த உருவம் ஆதலினாலே இந்த பண்டிகள் பாலிருந்தியவுடனே ஞானம் மானம் மற்ற எல்லா நற்புணங்களும் வந்துதான் ஒரு குழந்தை கூட கறந்துதான் கொடுத்தாங்க ஆமா எங்கே சீர்காழியில ஆனா இந்த பண்டிகளுக்கு தாமே படுத்திருந்து கருணையினும் கருணை இதுல ஒருவர் அண்மையில ஒருவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சைவன் தவிர மற்ற எல்லா சமயங்களும் நெறியாகவும் அருமையாகவும் பேசப்படுகின்றன ஆராயப்படுகின்றன இந்த ஒண்ணுதான் யனும் கேள்வி எடுத்து கிடைக்கு ஒருத்தர் ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் வடிவெடுத்தா அது மாயா வடிவல்லவா கொஞ்சம் சித்தாந்தம் படிச்சிருக்க அது மாயான வடிவல்லவா இந்த மாதிரி இந்த உலகம் கருவிகரணங்கள் அந்த கரணம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வடிவல்லவா இந்த மாதிரி வடிவை எங்கள் பெருமான் கொள்வானா சைவ சித்தாந்தத்துக்கு முரண்பாடு ரொம்ப படிச்சுட்டான் மாக்கு பயிலுவட இந்த மாயை போன்ற வடிவுகள் எல்லாம் கூட யாரால் தோற்றப்பட்டது உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று பகரின் நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தன இப்படி எல்லாம் விரிந்தும் ஒரு காலத்தில் சுருங்கியும் இருக்கிற அண்டங்கள் இருக்கிற உயிர்கள் பெருமானுடைய அருளினால் விரிந்தும் பெருமானுடைய அருளை அமைப்பினாலே மீண்டும் ஒடுங்கி வருகிறது அந்தம் ஆதி என்பன் ஆர்பவர் எவன் அந்தத்தை செய்கிறானோ அவன் தான் ஆதி அப்படி அப்படிப்பட்ட ஞான வடிவாக இருக்கின்ற பெருமானுக்கு ஏன் ஞான வடிவில் இருந்தே இந்த உடம்பை பெற முடியாத ஆன்மாக்களாகிய நாம் பெற முடியாது ஏன் கேட்ட அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோடு ஒன்பதும் வடிவாய் கருணையே வடிவாயிருக்கிறவனுக்கு போய் வந்து இந்த மாயா வடிவு எதுக்கு ஞான வடிவம் எடுக்கிறான் ஞான வடிவ எடுக்கிறான் ஏன் அந்த வடிவில் இருந்து கொடுக்க கூடாதா கொடுக்க கூடாதா ஆராய்ச்சி என்னமா ஆராய்ச்சி பண்ற ஏன்னு பாலை கறந்து கொடுத்தாங்க சீகாழினு சொன்னோடனே வாலை கறந்து மார்பகத்துல கறக்கணும் மார்பகம் என்பது மாயனுடைய வடிவம் ஏன் ஞானமே வடிவாக இருக்க அந்த வடிவம் எடுக்க முடியாது என்னமோ கொஞ்சம் படிச்சவங்க வைணவத்திலயோ மற்றதுலயோ ஆடாட நெறியோடு நம்மாழ்வார் சொன்னார் ஆண்டால் அருளினார் திருமங்கை மன்னன் வாக்கு என்று அப்படித்தான் சொல்லுமே தவிர இதுக்கு மேல போறதுங்கிறது நைக்கீற குற்றவாளி பக்கெட் நம்ம வாலிதான் ஒரே வாளி நம்ம வாலிதான் திருநீர் பூசண வாலிதான் மற்றது நன்றாக இருக்குது அழகா இருக்குது அழகா இருக்குதான் பாழாயிருக்கு ஆதலால் ஞானமே வடிவாக இருக்கின்ற பெருமான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அருவும் உருவும் அரு உருவமாகி பருவ பலவாய் குரோ சுவாமியில் கந்தருவின் பாவில பருவ பலவாய் எெந்த ஆன்மாக்களுக்கு எந்தெந்த பருவத்தில் உதவணுமோ அந்த பருவ எல்லாம் பல கொள்வான் பண்டிக்கு தான் போலாம் பசுமாடா போய் என்ன பண்றது கிட்ட வருமாந்து அது மாட்டுக்கு மாறா போனா முடியும் பன்றிக்கு பண்டிகா போனா முடியும் எறும்புக்கு எறும்பா போனாதான் முடியும் அப்படி போனதுனால் இது மாயா பெருமான் பெருந்தகையும் நற்குணங்களும் நல்கா இந்த பண்டிகுட்டிகளுக்கு பால் மட்டுமா பகி மட்டுமா நீங்கியது இல்லை எல்லாம் கிடைத்தனு ஒன்று மேல் அருந்திய மாத்திரத்தில் முகமட்டும் பண்டி ஆயிருந்தது உடம்பெல்லாம் உயர்தனை பொருளாக இருக்கிற மனித வடிவமாக அங்கம் யாவையும் மானுடையவா மானுடையாக்கையாக்கி கங்கை நாயகன் கடவுடர் நாயகன் கயற்கன் மங்கை நாயகன் கருணையாம் திருவுருமறிந்தான் இந்த பண்டிகூடலுக்கு இந்த மாதிரி அந்த பாலை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து அவற்றுக்கு அந்த வடிவையும் மாற்றி மிக்க சோதிக்க வேண்டா இறைவன் திருவருள் என்ன கொள்ளுகிறானோ அதுதான் அதுக்கு மேல ஒண்ணுமில்லை அப்படியான வடிவத்தை காட்டி கருணையாம் திருவுருமத்து அண்ணா பண்டிகுட்டிக்கு முளை கொடுத்தது என்ற அளவில் இந்த படம் ஏன்னா இந்த பண்டிக் குட்டிகளை அடுத்த பதில மந்திரிகளாக்க போறார் மாண்புமிகு அமைச்சராக அது அடுத்த வரலாறு அந்த அதுக்கு முன்னால என்ன பண்றாரு முடித்து காட்டுகிறார் தொகுத்து என்பது போல தொகுத்து சொல்லுகிறார் என்ன வத்து அன்னையாய் இனி வருபமும் செம்மை செய்த சேதனத்தை அசேதனத்தையும் சேதனத்தையும் செய்தார் பெருமான் யாருக்கு தாயாயிருக்காரனரே உயர்தனையாக இருக்கிற மக்களுக்கு மட்டுமே அல்ல உயிரளாக இருக்கின்ற ஆத்துவ இனங்களுக்கு உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனிவேதும் வரை சேர அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் ஞானசம்பந்த திருவாக்கு மனிதன் மட்டுமல்ல மகளிர் மட்டுமல்ல பசுமாடு மட்டுமல்ல கன்று குற்றும் அல்ல பன்றி குற்றி எறும்பாக யானை முதல் எறும்பீராக உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனிபேதம் வரை சேரப்படைத்து என்ன செய்தான் அவற்றின் உயிர் குயிராய் எங்க இருப்பான் அங்கே நின்றான் ஞானசம்பந்த ஆதலால் இந்த பெருவிக்கு மட்டுமல்ல எல்லா பெருவிக்கும் அவன் தான் தாய் இனிவரு பவமும் செம்மை செய்த அசேதனத்தையும் சேதனத்தையும் அறிவுடையதா இருந்தாலும் அறிவற்றதா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் ஆடாயிருந்தாலும் மனிதனாயிருந்தாலும் விலங்காயிருந்தாலும் அத்தனைக்கும் அவன் அப்படி வழங்குவான் எம்மையப்பாயினும் உடலப்பா எல்லா பிறவிக்கும் எல்லா உயிரளுக்கும் அம்மா அப்பா ஒரே அம்மா அப்பா தான் அதனால் தான் என்ன பேசு அம்மையப்பரே திருக்கள் திப்படி அம்மையப்பரே யாருக்கு ரத்னகிரிக்கு அல்ல தென் தமிழ்நாட்டுக்கு அல்ல இந்திய நாட்டுக்கு அல்ல ஆசியா கண்டத்துக்கு அல்ல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்றே அம்மையப்பர் அப்படி செய் வந்திப்பர் எந்த உயிருக்கு அருள் செய்ய வேண்டும் என்றாலும் தானும் தன் தையலுமாய் தார்சடைவோன் ஆண்டிலணியில் என்று திருவாசம் சொல்வது போல தானும் தன் தையலுமாய் ஆடுவான் இல்லையான அந்த உயிர்கள் கரையேற முடியாதுப்பா ஆதலால் அவர தவறு வேற யாரு பார்க்கலாம் வேற யாரும் என்ற ஒரு கருத்துல பண்டிக் விலை கொடுத்தப்படலாம் என்ற ஒரு அருமையான அமைப்பை நமக்கு தந்திருக்கிறார் இதுல ஒரு பக்கம் அந்த புராணம் இன்னொரு பக்கம் நம்முடைய ஆசிரியருடைய ஆரம்ப இந்த பண்டிக் குட்டிகளை பண்டிக் குட்டிகளாக கருதாதவாறு அதற்குரிய மானம் வீரம் கற்பு அடார அவற்றையும் நல்லா அருமையாக தந்து அப்போ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு அருமையை காட்டி செய்தொழில் வேற்றுமையான சிறப்போவாமையும் நமக்கு விளக்கி வைத்திருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம் ஒரு பக்கம் இலக்கியம் இன்னொரு பக்கம் சமயம் இரண்டையும் காட்டினார் இவையாகவே இந்த அருமையான படலத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கெல்லாம் காரணம் நம்முடைய குருமூர்த்திகள் தான் ஆகிய அவருடைய வணக்கம் கூறி இம்மாதிரி எல்லாம் தொழிலாள்பாணத்தை சிந்திப்பதற்கு ஏதுவாக வந்திருக்கின்ற பெருமக்களுடைய ஆசிர்வாதத்தையும் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பணியை அறிவுப்படுத்துகிறேன் வணக்கம்